ம் திாமிகேந்திரம்ைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நமாதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமாஸ்மி மேவ மாதமே மேவச்ச சாா லமே மேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பனப்போமைவாஹமஸ் சன சீரியவை தேஜஸ்வினாவஷாவகை ஓ நமோஸ்வாய ப்மவிதாச்சேத்தே கட்டோபெண்டாவதா முதல்வெல்லி முதல்மன்றி வதனத்ஸம்பூ தராங் பத்தராத்மன் அச்சித் தீர்ப்பிரத்யாத்மானத்து ஆவத்தச்சுரமீட்சன் பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா ஆத்மதத்துவத்தை பிரம்மாத்ம தத்துவத்தை திரும்ப திரும்ப மனதிலே பதிய வைப்பதற்கு மந்திரங்களை உபதேசம் பண்ணுகிறார் ஆக ஈஸ்வர சிருஷ்டியே பாக்ய பிரவருத்தியில் தான் இருக்கிறது பாக்ய பிரவருத்தி இருக்கிற வரைக்கும் சம்சாரம் நீங்காது பந்தம் விடாது ஆகவே பாக்ய பிரவருத்தி தான் ஆத்ம ஜானத்துக்கு பிரதிபந்தம் உலகத்தையே அறிந்து கொண்டிருப்பது தான் தன்னை அறிந்து கொள்ளாமல் காரணம் அப்படிங்கிறார் உலகத்தையே அறிந்து உலகத்தையே இந்திய விஷயங்களே அறிந்து இந்திரிய விஷயங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதால் தான் ஒருவன் தன்னை அறிந்து கொள்ள முற்படாமல் இருக்கிறான் தன்னை அறிந்து கொள்வது மிக முக்கியம் என்று அவனுக்கு தெரியவில்லை அறிபவனை அறிய வேண்டும் என்கின்ற அறிவு அவனுக்கு இல்லை அறிபவனை அறியாமல் இருப்பதால் அறிபவனுக்கு எல்லா துன்பங்களும் அது கடினம் பாருங்கள் அறிபவனை அறியாமல் இருப்பதால் தான் அறிபவனுக்கு எல்லா துன்பங்களும் அனுபவிப்பவனை அறியாமல் இருப்பதால் அனுபவிப்பவனுக்கு துன்ப அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் பந்தம் ஆக தன்னை அறிந்து கொள்கிறான் இல்லை ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் அப்படிங்கிறார் ஒரு விவேகி தன்னை அறிந்து கொள்கிறான் அது எப்படி தெரிந்து கொள்கிறான்னா இந்திரிய விஷயங்களில் போக ஒரே நேரத்தில் பாஹ்ய பிரவர்த்தியும் ஆந்திர பிரவர்த்தியும் நடக்காது வடதுருவம் தென்துருவம் மாதிரி பூர்வ சமுத்திரம் பச்சிம சமுத்திரம் மாதிரிங்கிறாங்க வியாக்கியானக்காரர்கள்லாம் இது கிழக்கு சமுத்திரம் அது மேற்கு சமுத்திரம் மாதிரி பாஹ்ய பிரவருத்தியும் அந்த ஆத்ம ஜானத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அதுக்கு முயற்சி எடுக்கிற விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் கூட பண்ணலாம் அத அதுக்கப்புறம் அது ஸ்போர்ட் மாதிரி ஆகும் அது வேறு விஷயம் ஆனால் ஆத்ம ஜியானத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நேரம் ஒதுக்கணும் லௌகிக்க விவகாரங்கள் எல்லாம் இப்படி நம்ம பண்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு தானே உட்காந்து படிக்கிறோம் இந்திரிய விஷயங்களில் மனதை செலுத்தாமல் இந்திய விஷயங்களில் மனதை செலுத்தாமல் ஆத்மாவை தெரிந்து கொள்கிறான் பிரத்யேக ஆத்மாவை தெரிந்து கொள்கிறான் அமிர்தத்துவம் இச்சன் அதாவது மரணமின்மையை விரும்பி மரணமின்மையை விரும்பி வைராகியத்துடன் விவேக வைராக்கியத்துடன் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்கிறான் ஞாபகம் வச்சுக்கணும் உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராபிய வரான் நிபோத அப்படின்னா என்ன அர்த்தம் விழித்துக்கள் ஏழு குருவினிடம் சென்று உண்மையை தெரிந்து சப்ளை பண்ணி பார்க்கணும் நீங்க அப்ளை பண்ணணும் சப்ளை பண்ணணும் இந்த பாஹிய பிரவருத்தி தான் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் விழிச்சுக்கிறது பாஹ்ய பிரவருத்தியை விடறது தான் எழுந்திருக்கிறது குரு கிட்டே போய் உட்கார்ந்து ஆத்ம தத்துவத்தை சாஸ்திரத்தின் மூலமாக விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம்னு பேர் அது எதுக்காக நான் அமிர்தத்விச்சன்னு அதாவது அழியும் தன்மையிலிருந்து விடுபட்டு அழியாத தன்மையை விரும்பி ஆத்மா யாண்டும் அழியாததாக இருக்கிறது அழியக்கூடியதாக உடலும் மாறக்கூடியதாக மனமும் இருக்கிறது கூடியது உடல் மாறிக்கொண்டே இருப்பது மனம் ஆகவே மாறாத ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக தன்னை வந்து அழியாதவனாக புரிஞ்சுக்கணும் அழியக்கூடிய உடலோடு நினச்சுன்றா என்ன தோணும் மனசில் ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோமே அழிய போகிறோமே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சொத்தல்லாம் சேர்த்தோமே இவ்வளவெல்லாம் பண்ணினோமே இதெல்லாம் விட்டுட்டு போகணுமே என்ன பண்ணுறது போய்த்தான் ஆகணும் ஆனால் சந்தோஷமாக போக முடியாது துக்கத்தோடு போகணும் ஆனால் ஆத்மாவை தெரிஞ்சுன்னுட்டால் சந்தோஷம் இப்போவே இப்போவே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுனுட்டா இது இருந்தால் என்ன போனால் என்ன அதில் மனசு போகாது அதோட தன்மை புரியும் அழியக்கூடியதை பிடிச்சிண்டு அது அழியக்கூடாது மாறக்கூடாதுன்னு அது எப்படி மாறும் பண்ண முடியுமா அது பிடிவாதான் இல்லையா முட்டாள்தனம் பைத்தியகாரத்தனம் மாறக்கூடாது எனக்கு தலைமுடியே நிறைக்கப்படாது பல்லே விழப்படாது கிட்னி ஃபெயிலியரே ஆகப்படாது அப்படின்னா அது எப்படி முடியும் அது அப்படி தான் ஆகும் அது அதோட தர்மம் அது அதோட தர்மம் அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல எப்படி பண்ண முடியும் அது நடந்தால் அது வந்து அது என்ன சொல்கிறது அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும் அதுக்கு தான் சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது ஆகா அமிர்தத்வம் இச்சன்னு ஆவருத்த சக்ஷு சன்னு பிரத்யகாத்மானம் ஐக்ஷத்து மரணமின்மையை விரும்பி வைராகியத்துடன் குருவினிடம் சென்று ஆத்மஸ்வரூபத்தை பரபிரம்மமாக தெரிந்து கொள்கிறான் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று ஆத்மா உடம்புக்கு வேறானது மனதுக்கு வேறானது புத்திக்கு வேறானது ஆக புத்தி சாட்சி மண் மன சாட்சி சரீர சாட்சி எல்லாத்துக்கும் சாட்சி சர்வசாட்சி ஆக என்னுடைய ஞானத்துக்கும் சாட்சி ஆத்ம சைதன்யம் அந்தகரணத்தில் இருக்கிற எல்லா வகையான விற்திகளுக்கும் சாட்சி ஆத்மா ஆத்மபோதத்தில் அந்த ஸ்லோகம் வந்து தான் எனக்கு தெரியாது சுவாமிஜி கிளாஸில் வந்திருக்கலாம் ஆத்மச்சைதன்யமாசிரித்திய தேகேந்திரிய மனோதியர்த்தேஷு வர்த்தே சூரியாலோகம் யா ஜன அழகான ஸ்லோகம் அது ஆத்ம சைதன்யத்தை சார்ந்திருந்துதான் தேக இந்திரிய மனஹா தியா தேகம்னா உடம்பு இந்திரியம்னா இந்திரியங்கள் மனசுனா தெரியும் இந்திரியம் தியகா புத்தி ஸ்வகீய அர்த்தேஷு வர்த்தந்தே தன்னுடைய விஷயங்களில் இருக்கின்றன எப்படின்னா சூரியனுடைய சந்நிதியில் மக்கள் செயல்படுவது போல காலை ஆனவுடனே எல்லோரும் காரியம் பண்ணுறோம் சூரியனுடைய வெளிச்சத்தில் எல்லாம் காரியம் பண்ணுறோம் சூரிய வெளிச்சம் அடங்கி எடுத்துன்னு சொன்னால் உறங்க போய்டும் ஆக சூரியனுடைய பிரகாசத்தில் எப்படி ஜனங்கள் செயல்படுகிறார்களோ அப்படி இந்த கான்சியஸ்னஸ் உணர்வு சுத்த சைதன்யத்தின் சான்நித்தியத்தில் புத்தி வேலை செய்கிறது மனம் வேலை செய்கிறது அப்புறம் என்னன்னா அடுத்தது உடம்பு வேலை செய்கிறது இந்திரியங்கள் வேலை செய்கிறது தேக இந்திரிய மனோதியக சிம்பிள் ஸ்லோகம் யமா்ந்திரிமனோ வீயு வடி சூரியலோக்கம் சூரிய பிரக்கம் அர்த்தம் எனா சூரியலோக்கைதிரித்தேந்திரிமனோதியீயு அப்படி புரிஞ்சம் இப்போ வெளிச்சத்தில் நாம் படிக்கிற மாதிரி நாம் கட்டோபரிஷத்து படிக்க போகிறோமா இல்லை வேறு ஏதாவது லௌக்கிக புஸ்தகம் படிக்க போகிறோமா வைதிக புஸ்தகம் படிக்க போகிறோமா ராமாயணம் படிக்க போகிறோமான்னு வெளிச்சத்துக்கு ஒன்றும் தெரியாது அது சாட்சியாக வெளிச்சம் இருக்குது அதில் சாட்சியில் படிக்கிறோம் எலக்ட்ரிசிட்டி ஒன்று அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறோம் அது விசிறியாகவும் யூஸ் பண்ணுறோம் வெளிச்சத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் யூஸ் பண்ணுறோம் ஹீசருக்கும் யூஸ் பண்ணுறோம் எல்லாம் ஒரே எலெக்ட்ரிசிட்டி தான் அது மாதிரி எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஆக இதில் எது சொல்ல வரேன்னா முதல்ல உடம்புக்கு உடம்பு மனசு புத்திக்கு வேறானது ஆத்மானு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆத்மா இருக்குங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது ஏன் ஆத்மா வேறு உங்கள் ஆத்மா வேறு அது தப்பு அது வந்து இதுக்கு பேர் நானாத்மவாதம்னு பேர் இது துவைத்திகள் அப்படி தான் சொல்கிறாங்க துவைத்திகள் விசிஷ்டாத்வைதிகள் சைவ சித்தாந்திகள் எல்லா மதத்தினரும் ஆத்மா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகத்தான் இருக்குது ஏகாத்மவாதம்னு பேசு நம்ம சொல்கிறத அவங்க சொல்கிறது ஏகாத்மவாதங்கிறது கூட தப்பு அத்வைதாத்மவாதம் ஏகாத்மவாதம் அப்படிங்கிறத விட அத்வைதாத்மவாதம்ங்கிறது பெஸ்ட்டு ஏகாத்மவாதம்னு சொன்னால் தப்பு இல்லை ரொம்ப நல்ல வார்த்தை இப்போ தான் அத்வைதாத்மவாதம் இதுக்கு நானாத்மவாதம்னு பேர் நானாத்மவாதத்தில் வந்து என்னன்னு கேட்டால் நானாத்மா நான் அல்பாத்மா ஜீவாத்மா ஈஸ்வரன் பூர்ண பரமாத்மா நான் அவரை உபாசனை பண்ணணும் அவரை தியானம் பண்ணணும் நான் தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி என்னாவேன் அவர் மயமாகிடுவேன் சிவமயமா விஷ்ணு மயமா தேவி மயமா இல்லாட்டி பிரம்ம ஆயிடுறது இது ஸ்ருக்தி அனுபவத்துக்கு விரோதம் என்று ஆதிசங்கரர் சித்தாந்தம் பண்றார் உபனிஷத் மந்திரங்களை வைத்துக் கொண்டு சித்தாந்தம் பண்றார் ஆக இந்த நானாத்மவாதத்தில் பூர்ணத்துவம் கிடையாது என்ன தெரிஞ்சுட்டேன் கடைசியில் நான் உடம்புக்கு வேறானவன் தெரிஞ்ச ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் தனித்தனி ஆத்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆத்மாவோட லக்ஷணம் என்னங்கிறது பெரிய விசாரம் அந்த ஆத்மா வந்து அதனுடைய ஸ்வரூபம் என்ன அதுக்கு ஃபார்ம் என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆத்மானால் உங்கள் ஆத்மா வேறு இந்த ஆத்மா கடை தேரணும் அந்த ஆத்மா இன்னும் கடை தேரலை என்னைக்குத்தான் அந்த ஆத்மா கடை தேரப் போகிறதோ தெரியலை ஆத்மக்யானம் இருக்குது உடம்பு நான்கிற எண்ணம் இல்லை உடம்பு மனசு புத்தியெல்லாம் நான்கிற எண்ணம் இல்லை ஆனா உடம்பு மனசு புத்திக்கு வேறாக ஆன்மா இருக்கிறது ஆன்மா புத்தியையும் மனதையும் உடலையும் உடையதுங்கிற ஞானம் துவதிகளுக்கும் கிளீனா இருக்கு அதுல ஒன்றும் கிடையாது ஆனா அந்த ஆத்ம சத்தியமா மித்தையா அப்படிங்கிறதுல பெரிய விசாரம் இருக்கு அதனால என்ன பண்றோம் இந்த ஆத்மா நிழல் ஆத்மா இது நிழல் உணர்வு நிழல் உணர்வு தனித்தனியாக இருக்கிறது வு ஒன்று அப்படி முடிகிறோம் நிஜ உணர்வு ஒன்று நிழல் உணர்வு வேறு வேறாக காட்சி அளிக்கிறது அதுக்கு பேர் உபாதிகைத்தியம் சோபாதிக சைத்தன்யம் நிருபாதிக சைத்தன்யம் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அதாவது இதுக்கு ரெண்டு வாதம் இருக்குது அவட்சேதவாதம் பிரதிபிம்பவாதம் அப்படின்னு ரெண்டு வாதம் இருக்கு இந்த குடத்துக்குள்ள உடத்துக்குள்ளே இப்போ இந்த டம்ளருக்குள்ளே ஆகாஷம் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது இந்த டம்ப்ளருக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் வந்து வெளியில் ஆகாஷம் இருக்குது டம்ளர் வந்து எது ஆகாசத்தை தடுத்த மாதிரி இருக்குது தடுத்த மாதிரி தடுக்க முடியுமா ஆகாஷத்தை இந்த செவரு வந்து ஆகாஷத்தை இடைஞ்சல் பண்ணின்ட்டுருக்கா அன்றைக்கே சொன்னேன் இல்லையா செவத்துக்குள்ளே ஆகாஷம் இருக்குது செவுத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் எத்தனை ஆகாசம் இந்த செவுத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் அந்த செவுத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் இந்த டம்ளருக்குள்ளே இருக்கிற ஆகாசம் இப்போ நான் கையை குழிச்சு வச்சுருந்தேன்னா அந்த குழிக்குள்ளே இருக்கிற ஆகாசம் இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ஆகாசம் எத்தனை ஆகாசம் இருக்க முடியும் ஆகாசம்னா என்னென்னு தெரியும் இல்லையா ஸ்பேஸ் இடைவெளி வெளி எத்தனை வெளி இருக்க முடியும் பல்வேறு வெளிகளையெல்லாம் வெளி ஏதாவது ஒரு ஒன்றும் உள்ளுக்குள்ளே இந்த வித்யா பீட்டத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கும் பிரம்ம வித்யா இருக்கிற ஸ்பேஸுக்கும் இங்கே இருக்கிற ஸ்பேஸுக்கும் அங்கே ஸ்பேஸ் கம்மி ஸ்பேஸ் கூடம்போம் நிஜமாவா அந்த கட்டடம் பெரு சின்னது இந்த கட்டடம் பெருசுன்னு சொன்னால் புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு அங்கே இடம் கம்மி இங்கே இடம் கூடன்னா இடம் ஒன்று இந்த கட்டடம் சின்னது இந்த கட்டடம் பெருசு ஆக கொசு உடம்பு சின்னது மனுஷ உடம்பு கொஞ்சம் பெருசு வேணும் ஆலமரத்தோட உடம்பு இன்னும் பெருசு யானையோட உடம்பு இன்னும் பெருசு யானையோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா எவ்வளவு பெருசு இருக்கும் பூனையோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு பெருசு இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று தனு தனியா இருக்கு அணுங்குறாங்க இவங்க எல்லாம் அணுவாதிகள் ஆத்மா அணுவாத்மவாதிகள் அதுலேயும் அணு வந்து அணுவோட பரிமாணத்தில் வேற பேச்சு அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் ஆட்டம் சைஸில் இருக்குதுன்னா ஆத்மாலாம் இப்போ இந்த மங்கி வரப்போகிறது ஏஷோனு ஒரு ஆத்மா அதுக்கும் சாஸ்திரத்தில் அங்கங்கே சில சொற்கள் இருக்குது ஆஹ் நுண்மையானதுங்கிறதுக்கு அணுன்னு சொன்னால் இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அது அணுவாகவே இருக்குன்னுட்டான் ஆ அணுங்கிறது அணு போன்றதுங்கிறதுக்கும் அணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இருக்கு அணு போன்றதுன்னா அணுவேன்னு நினைச்சுனுட்டா ஆத்மா அனுரூபமா இருக்கு அது அனுரூபம்னா அது வந்து எப்படி அணு அப்ப ஈஸ்வரன் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்ப அணு வேற கடவுள் வேறா அப்ப அணு கடவுளா கடவுள் இல்லையா அணு கடவுள் இல்லை ஆத்மா கடவுள் இல்லை பரமாத்மா ஜீவாத்மா இல்லை ஜீவாத்மா பரமாத்மா இல்லை அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை வரையறுக்கிறாரா இல்லையா அப்போ ஜீவ பரமாத்மா வரையறையற்றவருங்கிறது என்ன நியாயம் ஜீவாத்மா பரமாத்மாவை லிமிட் பண்ணுறதுனால பரமாத்மா ஜீவாத்மாவை லிமிட் பண்ணுறதுனால ரெண்டு பேருமே லிமிட்டெட் தான் பூர்ணத்துவங்கிறது ஈஸ்வரனுக்கு வராது அவங்க அப்புறம் பூர்ணத்துவத்துக்கு வேறு டெஃபினேஷன் கொடுக்கணும் ஆக இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத தத்துவம் இறை தத்துவம் அப்படிங்கிறது அடிபடும் ஆக என்ன நமக்கு அனுபவம் அப்படி இருக்கு ஏதோ துவைத்த அனுபவம் பல ஸ்ட்ராங்காக இருக்கு ஆக என்னால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு ஆகா ஜீவாத்மா பரமாத்மாவை வந்து தியானம் பண்ணி பூஜை பண்ணி ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி யாத்திரை பண்ணி தானம் பண்ணி எப்போது இறை சிந்தனையிலே இருந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு இந்த ஜீவாத்மா அப்படியே பரமாத்மா மயமா சமாதியில் போய் சேர்ந்துடும் திரும்ப சமாதியிலிருந்து வந்து எடுத்துன்னு பரமாத்மா விட்டு ஜீவாத்மா புரியுமா பிரியாதா எது ஜீவாத்மா பரமாத்மாவில் சேர்ந்துதுன்னா பரமாத்மா விட்டு ஜீவாத்மா பிரியாதுங்கிறதுக்கு என்ன லாஜிக் இப்போ ஜீவாத்மா பரமாத்மா விட்டு பிரிஞ்சிருக்கு அப்புறம் பரமாத்மாகிட்ட போய் ஜீவாத்மா உபாசனை பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணி போய் சேர்ந்து விடுறது பிறகு திரும்பவும் பிரியாதுங்கிறதுக்கு ஏதாவது நியாயம் உண்டா கிடையாது எப்படி சொல்ல இப்போ ஏன் வந்தது இப்போ ஏன் பிரிஞ்சு இருக்குது இப்போ முதல்ல அது எப்படியோ இருக்குதுன்னால் சொல்லக்கூடாது புத்தி கேட்குறதே புத்தேகே ஞானபக்ஷ ஏன் இப்போ பிரிஞ்சு வந்தது அப்போ எப்போவுமே சேர்ந்தே இருந்தேன் இந்த வம்பே இல்லையே என்னத்துக்கு தியானம் பண்ணுவானே பூஜை பண்ணுவானே அனாவசிய வேலை ஆக பிரிஞ்சிருக்க அது லாஜிக்கு ஸ்ருத்தியும் சொல்லலை யுக்திக்கும் ஒத்து வரல சரி வர்ற என்ன சொல்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல துவைத்த இந்த சித்தாந்தத்தை அக்செப்ட் பண்ணுறோம் துவைத்தம் விசிஷ்டா அத்வைதம் எல்லாம் அக்செப்டட் அவங்களுக்கு தான் அத்வைதம் அக்செப்டடாக இல்லையே தவிர நம்ம ஒத்துக்கிறோம் வியாபாரிக சத்தியம் இந்த சத்தியத்தில் ட்ரான்ஸாக்ஷன் லெவலில் நம்ம அனுபவம் என்னன்னு கேட்டால் நமக்கெல்லாம் வேறு வேறு நான் வேறு நீ வேறேங்கிற எண்ணம் பலமாக இருக்குது ஆனால் அந்த எண்ணம் வந்து உண்மையில்லை இந்த எண்ணம் ஒரு மாயக்கற்பனை நம்மிடத்தில் இருக்கின்ற வேற்றுமை எண்ணம் நான் பல முறை இதை சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இந்த எண்ணம் நம்மளை விட்டு போகணும் இந்த வேற்றுமை எண்ணம் அடியோட போகணும் இதெல்லாம் ஒரு கற்பனை ஏதோ தோற்றம் தான் முதல்ல ஜீவாத்மாவை புரிஞ்சுக்கிறது முதல் அம்சம் அப்புறம் ஜீவாத்மா ஒரு தோற்றம் பரமாத்மாவுக்கு அந்நியம் இல்லை அதனால தான் ஆரம்பிக்கிற போது ரித்தம் பிபந்தோ படித்தோம் இந்த ஹிரதயத்தில் ரெண்டு சைத்தன்யம் இருக்குன்னு சைத்தன்யம் எப்படி ரெண்டு இருக்க முடியும் உணர்வு என்பது இரண்டு இருக்கிறதுன்னா இது ஜீவ உணர்வு அது இறை உணர்வு அப்படின்னு ரெண்டாக பிரிக்க முடியும் உணர்வு ஒன்றே உடல்கள் பல உள்ளங்கள் பல அதாவது தூய உணர்வே நல்லா கவனிச்சோம் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் திரும்பவும் சொல்கிறேன் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் இந்த ஒரு வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களுக்கு பன்மை உயிரான ஒருமை தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களுக்கு உயிரான இறைவனுங்கிறது விசிஷ்டாத்வைதம் சைவ சித்தாந்தம் சிவ விசிஷ்டாத்வைதம் சைவ சித்தாந்தம் விஷ்ணு விசிஷ்டாத்வைதம் வைஷ்ணவ சித்தாந்தம் அவ்வளோதான் விஷ்ணுவுக்கு பிராதானியம் கொடுத்து சொல்கிற சித்தாந்தம் வைஷ்ணவ சித்தாந்தம் சிவரூப தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் ஜீவர்கள் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் மாயையால் காட்சியளிக்கிறது அவ்வளவுதான் எத்தனை தடவை இதை பண்ணுங்க சமஸ்த சாஸ்திரத்தோட சாரம் இதுதான் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் மாயையினால் காட்சி அளிக்கிறது மாயினாலுங்கிறது ரொம்ப முக்கியம் மாயினால் காட்சி அளிக்கிறது ஒரு வஸ்து அது இத்தனை ரூபமாக காமிக்கிறது மாயாஜாலம் அப்போ என்னென்ன நம்ம என்ன சண்டை போட்டுன்னு இருக்கோம் சண்டை போட்டுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம் எல்லாம் நடந்துட்டுருக்க ரொம்ப விசித்திரம்தான் அதாவது இப்போ நம்ம நம்ம பார்க்குறோம் குழந்தை நம்ம வந்து நம்மளாம் அறிவாளிகள் நினச்சின்னு இருக்கோம் குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட உலகம் வேறு நம்ம உலகம் வேறையா இல்லையா நம்மளும் குழந்தையாக இருந்து தான் இப்படி ஆகிருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுடைய மனசில் என்ன இருக்கும் அவங்க உலகத்தை பார்க்குறாங்க அவங்களுடைய மனசில் ஒரு விதமான எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு வந்து விளையாட்டில் வந்து ருச்சி இருக்கும் நமக்கு விளையாட்டில் ருச்சி இருக்குமா நமக்கு நகையில் தான் ருச்சி நமக்கு நகையில் ருச்சி பணத்தில் ருச்சி பதவியில் ருச்சி அதில் தான் நமக்கு ருச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பணம் படிப்பு பத ப பணம் இதை பற்றி அதுலே இல்லாமல் டேஸ்ட்டு இருக்கும் விளையாட்டில் தான் ருச்சி இருக்கும் அப்படி இருக்கிற போது குழந்தைங்களை விளையாடுறத வந்து அது வந்து விளையாட்டில் வந்து சண்டை போட்டுக்கும் குழந்தைங்கள் விளையாட்டில் சேர்ந்துக்கும் சண்டை போட்டுக்கும் நம்ம அதை என்ன பண்ணுவோம் வேடிக்கை பார்ப்போம் சில சமயம் நம்மளே கூட குழந்தைகளோடு விளையாடுவோம் விளையாடுற போது நம்மளே அழுகுணி ஆட்டம் கூட விளையாடலாம் தப்பே இல்லை ஏன்னா அதுக்கிட்ட ஏதாவது காமிக்கணும் அது நம்ம என்ன நீ ஜெயிச்சா ஜெயிச்சுக்கோன்னா அதுக்கு சுவாரஸ்யமே இருக்காது குழந்தைக்கிட்ட போய் விளையாடுற போது சரி நீ ஜெயித்தா நல்லது தானே சொல்லி பாருங்கள் உங்களோட போய் விளையாடுறேன் அதுக்கு ஒரு சண்டை போடணும் அப்படி பண்ணணும் ஏமாத்தணும் விளையாடணும் விளையாடாமல் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வயசு வேற அதோட வயசு வேற லெவல் வேற அதுக்கப்புறம் அதோட நம்ம சேர முடியுமா அது குழந்தை லெவலில் இருக்கிறதா சேரும் நம்ம அந்த குழந்தை எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அப்படி அஜ்ஞானிகள் இந்த விவகாரத்தில் பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் சொல்ல போகிறார் பாருங்கள் அடுத்த மந்திரத்தில் அதனால் இவங்கள்லாம் பாவம் குழந்தைங்க மாதிரி வயசு எண்பத்தஞ்சு ஆனாலும் எப்போ பார்த்தாலும் பணத்தையே நினச்சின்னு இருந்தாருன்னு வச்சுங்க குழந்த போ இன்னும் பக்குவம் வயசு தான் உடம்புக்கு ஃபிசிக்கலி ஏஜ்டு பர்சன் மெச்சூரிட்டி ஆங்கிளில் ரொம்ப இந்த பாலம் அடுத்த மந்திரத்தில் சொல்லப்போது ஆ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிஞ்சின்றதுக்கு பிறகு நம்ம எல்லாரையுமே நமக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷங்கள் நமக்கு இருக்கிற விவகாரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வேடிக்கை பார்ப்போம் அவ்வளோ குழந்தைங்க விளையாடுறதை எப்படி வேடிக்கை பார்த்து அது உண்மை இல்லைங்கிற அறிவோடு நம்ம இருப்போமோ அது சண்டை போட்டினோட இருக்குது நான் சொல்கிறேன் பாரு பாரு பிடிம்போம் இல்லாடி இந்த குழந்தைங்க வந்து எனக்கு அந்த கதவை தட்டி எடுத்துன்னு அந்த கதவை ஓஞ்சி அடிப்போம் அதுக்கு அறிவே இல்லைன்னு தெரியும் நமக்கும் ஆனால் குழந்தைக்கு என்ன தோணுதுக்கு இந்த கதவு தானே அடிச்சுது இரு இருந்தாலும் கதவை அதுலேருந்து அதுக்கு கற்றுக் கொடுக்குறோம் யாராவது ஒன்று அடித்தானா திரும்ப அடி சொல்லி கொடுக்குறோம் அதுக்கிட்ட போய் என்னை தடவையாக கொடுக்க முடியும் துன்பம் கொடுத்தா அதுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்குற சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு விட்ருந்தது அது மாதிரி நம்ம விவகாரமெல்லாம் பால விவகாரம்தான் நம்ம என்ன தான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மெட்டீரியல் மெட்டீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்த்தா சைல்டிஷ் சைல்டு தான் சைல்டு குழந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லு படிக்கலாம் அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் அதாவது நீங்கள் இது எதுக்கு இதை சொல்ல வந்தீங்கன்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது ஜீவாத்ம புத்தியவே விட்டுடணும் பரமாத்ம புத்தி பரமாத்ம புத்தின்னு என்ன அர்த்தம் தூய உணர்வாக நான் இருக்கிறேன் இரண்டற்ற வஸ்துவாக நான் இருக்கிறேன் தித்தீயம் நாஸ்தி ரித்தீயாத்வை பயம் பதி அதனால் ரெண்டு இருந்ததுன்னு சொன்னாலே அங்கே மன இன்செக்யூரிட்டி வந்துடும் பயம் வந்துடும் அடுத்த மந்திரம் பராச்சக்காள் அனுயந்தி ते தே மருத்தோரிய வித்திய பசம் அது पराचकामान விதிக்கமேஷ்வித்தே பராஜ் ते மத்தியோரிய விதய பாசம் அத்தீரா அமத்தம் விதித் துவமயன் ஆதிசங்கரர் இதுக்கு ஒரு சின்ன முகவர் கொடுக்குறார் இப்போ என்ன பண்ண படித்தோம் பிரம்மன் வந்து இறைவன் வந்து இந்திரியங்களை வெளியில் போகிற மாதிரியே படைச்சுட்டான் அதனால எல்லாரும் வெளி உலகத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கிறார்கள் அனாத்மாவே தான் அல்லாததையே பார்த்து கொண்டிருக்கிறான் சங்கராச்சரர் தான் அல்லாததையே பார்த்து கொண்டிருக்கிறான் தன்னை பார்ப்பதில்லை தான் அல்லாததுக்கு பேர் சாஸ்திரத்தில் அனாத்மான்னு பேர் தனக்கு ஆத்மான்னு பேர் எது நான் இல்லையோ அது அனாத்மா ஆஹா அனாத்மதிசி ஆத்மதரிசி இல்லை இந்திரிய விஷயங்களை பார்க்குறவன் அநாத்மதிசி ஆத்மதர்சனம் பண்ணுறதில்லை பராகேவ அநாத்மதரிசனம் தது ஆத்மதர்சனசிரிபந்த காரணம் அவித்யா ஆத்மாவை தரிசனம் பண்ணுறத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அறியாமை ஆத்மதர்சனத்துக்கு அது இடைஞ்சல் இந்த அறியாமை தான் இடைஞ்சல் ஆனால் அதனால் என்னாகிறதுனா அறியாமையின் காரணத்தினால தெரிஞ்ச தெரியாத போகங்களில் ஆசை அதிகமாகிடுது திருஷ்ணா தர்ஷ்ட் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் போராது போராது போராது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி திருப்தியே வரமாட்டேங்கிறது ஏழு ஜாடி தங்க கதை ஏழு ஜாடி தங்க கதை எல்லாம் விளக்கி சொல்லணுமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ணருடைய ஃபேமஸ் கதை கடைசி ஒரு ஜாடி மாத்திரம் கழுத்து வரைக்கும் இருந்தது அதுக்கு மேலே ஃபில்லப் பண்ண பார்க்குறான் அது என்ன போட்டாலும் ஃபில்லப் ஆக மாட்டேங்கிறது இவங்க வாழ்க்கையவே அது ஒப்படைச்சி போட்டாலும் ஃபில்லப் ஆக மாட்டேங்கிறது ஏன்னா அது பிசாச்சி கொடுத்தது அது மாதிரி இந்த ஆசை பிசாச்சை என்ன பண்ணுறது நான் எத்தனை வந்தாலும் திருப்தியே வராது நிறைவே வராது அதுதான் ஆசையோட பெரிய தோஷம் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்க இன்னுமோ நமக்கு சேர சேர நமக்கு இன்னும் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம் சேரச்சேர அவஸ்தை தான் அதிகமாக இருக்குது அப்புறம் அதுக்கு டைம் கொடுத்துட்றோம் அப்புறம் நம்மளையே கவனிக்க முடியல ஆஹா அறியா திருஷ்டாதிருஷ்ட போகேஷு திருஷ்ணா ரெண்டு சொல்கிறார் அறியாமை ஆசை அறியாமையினாலும் ஆசையினாலும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சுவாமி எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லைங்கிறான் இதுதான்ப்பா நீ வாழ்க்கையிலே முக்கியமாக நேரம் ஒதுக்க வேண்டியது இதுக்கு தான் வேறு எதுக்கு நேரம் ஒதுக்கி பிரயோஜனமே கிடையாது நீ எதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கின்னு இருக்கியோ அதெல்லாம் உன் துன்பத்துக்கு விதை போட்டுகிட்டே இருக்கேன் நீ இதுக்கு நீ நேரம் ஒதுக்கலைன்னா உன்ன மாதிரி பைத்தியக்காரன் யாரும் இருக்க முடியாது ஆனால் என்ன சொல்கிற அதெல்லாம் நீங்கள் சொ என்ன சொல்லுங்கள் சுவாமி எங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேதாந்தமெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு விடுவாங்க இதை நீ தெரிஞ்சுட்டியானா நீ நல்லாவே உலகத்தில் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறை விலை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் பரவாயில்லை என்ன பண்ணுவோம் உனக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் உனக்கு நல்ல புத்தி வரட்டும் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிம்பா நம்மளுக்கு உங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும் பாவம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல சரி நீ எனக்காக கும்பிடு நான் உனக்காக கும்பிடுறேன் பார்ப்போம் யார் கும்பிட்றது பலிக்கிறதுன்னு பார்ப்போமே எனக்காக அவன் முடியாது அவனால் அவனுக்காக கும்பிட முடியும் நம்மளால் வந்து இது வந்து எல்லாேருக்கும் கிடைக்கணும் ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக ஆயே தாமணி திவ்யானி தஸ்துகுன்னு வேதம் சொல்கிறதே எல்லாரும் கேளுங்கள் அமிர்தத்தை பருகுதிருக்கிற செல்வர்கள் கேளுங்கள் நீங்கள் எல்லோரும் ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுகிறது யார் என்னது காதிருந்தும் செவிடர்கள் புரிய மாட்டேங்கிறேன் எதுக்கு காரணம் என்னென்னா ஆசை வண்டி வண்டியாக ஆசை இருக்கு அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் திருக்குறள் தெரியுமா பாரம்ப அருமையான குரல் இது வாழ்க்கையில் நீ ஆசைப்படுறதா இருந்தால் மறுபடியும் புறக்க வேண்டான்னு திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அது எப்படி வரும்னா மற்றது அது எப்படி வரும்னா வேண்டாமை வேண்ட வரும் நீ எதையும் வேண்டாமை இருந்தியானா அது வேண்டிட்டு வரும் உனக்கு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் இன்பம் இடையராது ஈண்டும் அவா வென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அதே மாதிரி அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாத உலகு எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு திருக்குறள் அதாவது தரித்திரத்திலேயே பெரிய தரித்திரம் என்னன்னா அஜானம் திருவள்ளுவர் அறிவின்மை இன்மையுள் இன்மை தரித்திரத்திலேயே பெரிய தரித்திரம் அறியாமை அது எந்த அறியாம வேணா வச்சுங்கோ இங்கே முக்கியமான அறியாமை ஆத்ம ஜானம் பிரிதின்மை இன்மையா வையாத உலகு பெரியவங்கள்னா செல்வம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஆத்ம பெரிய செல்வம் வேதம் சொல்லுகிறது திரவிணகம் சவர் ஒளி பொருந்திய செல்வத்தை நான் பெற்றுள்ளேன் என்று ஆத்ம ஜானத்தை பேசுகிறது தைத்ரி உபநிஷத் எந்த செல்வம் இந்த செல்வத்துக்கு ஈடாகாது இந்த பிரம்மான செல்வம் தனம் ஆத்மஜான தனம் எந்த தனமும் இந்த தனத்துக்கு ஈடாக அதெல்லாம் ஜடதனம் இது ஞான தனம் இது சேதன தனம் ஆக இதுதான் உண்மையான செல்வம் ஆக இந்த அறியாமை ஆசை தான் காரணம் அறியாமை ஆசையினால்தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியல ஆகையினால் என்ன சொல்கிறார் பாலாகா மந்திரத்தை பாருங்கள் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாலாகா பாலாகனா சங்கராச்சாரிய சொல்றார் அல்ப பிரஜாஹா அல்ப பிரஜாகன சிற்றறிவுடையவர்கள் சிற்ற அதாவது எல்லாருமே அல்ப பிரஜாக தான் ஆனால் அல்ப ரொம்ப நல்ல டீப்பாக திங்க் பண்ண மாட்டேங்கிறோம் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க வேண்டாமா அடி வாங்கியும் புரியலன்னா என்ன பண்ணுறது பாலாகனா இம்மெச்சூர்டு பர்சன் அர்த்தம் பக்குவமற்றவர்கள் குழந்தைத்தனம் கொண்ட குணமுடையவர்கள் அப்படின்னு வச்சு கூட நல்ல குழந்தைக்கு இவர் விருப்ப விருப்பில்லைங்கிறது ஒரு விசேஷ குணம் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க அது வாழ்க்கை உண்மைன்னு நினைக்கிறது அதோட வாழ்க்கையை அது உண்மையுன்னு நினைக்கிறது நம்ம வாழ்க்கையை நாம் உண்மையு நினைக்கிறோம் ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் பாவம் பொய்ய பொய் உண்மைன்னு நினச்சின்னா எல்லாம் அவசரப்பட்டுருக்கு பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக பாலாக காமானு அணுயந்தி அதே வார்த்தையை தான் திரும்பி போட்டிருக்கார் முதல்ல என்ன சொன்னார் பராஞ்சி கானி வத்திருனத்தை தான் திரும்பி இன்னொரு பாஷையில் போடுறார் பாலாகா பக்குவமற்றவர்கள் அறிவை நன்கு பயன்படுத்தாதவர்கள் அறிவை சாஸ்திரத்தோடு இணைக்காதவர்கள் மனம் போன போக்கிலே சிந்திக்கிறவர்கள் இப்படிலாம் போட்டுக்கலாம் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் ஆனால் இங்கே கொஞ்சம் பக்குவமாக இதையும் சொல்கிறார் இந்த ஜீவாத்மாவை மாத்திரம் தான்னு நினச்சிட்டு இருக்கிறவன்னும் அர்த்தம் கர்மகாண்டம் இவன் நல்லவன் தர்மத்தை கிடப்பிடிக்கிறான் கடவுளை சார்ந்திருக்கான் ஆனால் ஆத்மா பலன்னு நினைக்கிறான் உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுன்னு இருக்கான் ஆனாலும் வச்சுக்கோ ஆனால் இந்த இடத்துல அதை ரொம்ப எடுத்துக்க முடியாது கர்ம காண்டத்துலேயே அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் தர்மத்தை பண்ணுறவங்க உண்டு எப்போ பார்த்தாலும் சங்கல்பமே இப்படித்தானே தனதான்ய சமர்த்தி அர்த்தம் திரும்ப திரும்ப அதை சங்கல்பம் பண்ணிகிட்டே இருக்கான் தனம் தான் பசும் பகுபுத்திரலாபம் திரும்ப திரும்ப அதே சங்கல்பம் ஆகையினால அவங்களையும் சேர்த்து தான் இது சொல்கிறதாகவே அர்த்தம் பண்ணிக்கிறோம் கிருஷ்ணரே கீதையில் சொன்னார் நமது துஷினோ மூடா பிரபத்தியே நராதமா மாயைய அப்தா ஆசுரம் பாவமாசிரித்த நமது துஷ்கிருத்தினோ மூடா திரிபிர் குணமயர் பாவை ஏபிசர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாத்தி மாமேபிய பரமவியயம் அதெல்லாம் கீதையில் பார்த்தா தெரியும் ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயத்திலாம் சொல்கிறார் ஆகா பாலாக பராச்சகா பராச்சகன்னா வெளிநோக்குடையவர்களாய் காமான் காமானுன்னா விஷயான் இந்திரிய விஷயங்களை அணுயந்தி தொடர்ந்து செல்கிறார்கள் திரும்ப திரும்ப சொத்து சேர்க்கிறார்கள் மண்ணாசையும் பெண்ணாசையும் பொண்ணாசையும் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் தனக்கு மாத்திரம் இல்லை தன் குழந்த குடும்பம் எல்லாருக்கும் இந்த ஆசை நிறைய இருக்கட்டும் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறார் ஆக காமானு அணுயந்தி அது ஒரு ஃபுல் ஸ்டாப் முதல் அதே மாதிரி முதல் மந்திர மாதிரியே தான் இதுவும் எப்படி ஸ்வஜம்பூஹு காணி பராஞ்சி எத்திரநாத் ஃபுல் ஸ்டாப் வச்சோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பாலாக பராச்சகா காமான் அனுயந்தி பராச்சகா காமான் பகிர் கதான் புறநோக்குடையவர்களாய் விஷயங்களையே விஷயங்களை நோக்கி செல்கிறார்கள் அதனால் என்ன அதுக்காக உழைக்கிறான் புல நின்பத்துக்காகவே உழைக்கிறான் புல நின்ப பொருள்களை சேகரிப்பதற்காக புலநின்ப நுகர்ச்சிக்காக இந்திரிய விஷயங்களை அனுபவிப்பதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இவனுடைய உழைப்பெல்லாம் செயல் இருக்கு எதுக்குன்னா பொருளை சேர்வு இன்பப் பொருள்களை சேகரிப்பதற்காக இன்ப நுகர்ச்சிக்காக இன்பப் பொருளை சேகரிப்பதற்காகவே இவனுடைய நேரம் உழைப்பு எல்லாம் செலவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் உலகம் அதைத்தான் பெருசா மதிக்கவும் ஞானம் இருந்தா என்ன பிரயோஜனம் யாருக்கு தெரியும் வள்ளுவரே சொன்னார் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாதவனை கூட கொஞ்சம் லாயக்காக இருக்கிறவனா காட்டுறது எதுன்னா பணம்னுட்டார் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு குரலில் எத்தனை பொருள் பாருங்க ஒன்று பொருள் அல்லவற்றை என்ன அர்த்தம் யூஸ்லெஸ் மீனிங்லெஸ் அப்படியே போடும் ஒன்றுத்துக்கு இல்லாத பிரயோஜனம் இல்லாத பிரயோஜனம் உள்ளவனாக காட்டுறது எதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருள்னர் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் அவனையும் ஒரு மதிப்பு மீனிங்ஃபுல்லாக ஒரு மதிப்பு உள்ளவனாக ஆக்குறது எதுன்னா பணம்னு விட்டார் பொருள் அல்லவற்றை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படி பொருள் மோகம் இருக்குது ஆக காமான் அனுயந்தி அதுக்கு பின்னாலேயே போகிறார்கள் அது என்னருது கடைசியில் என்ன அதுவே அவனுக்கு சத்ருவாக புத்திராதப்பி தன பாஜாம் பீதி மடாதிபதிக்கு கூட நெக்ஸ்ட்டு சிஷியன் வந்து விஷ ஊசி போட்டு கொலை பண்ணுறான்னா கேள்விப்பட்டோம் பெரிய சொத்து இருக்குது சுவாமிக்கு எல்லாம் சுவாமி கிட்ட பவர் நிறைய இருக்குது ஆக என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு சக்சஸர் வந்து ஆளை வச்சு தெரியாமல் ஊசி விஷ ஊசி போட்டு கேஸ் நடக்கிறது கேஸ் முடிஞ்சு உள்ளே இருக்கணும் புத்திராதபி தன பாஜாம் பீதினார் சங்கராஜர் பணக்காரனுக்கு பையனை கண்டே பயமா சங்கராஜர் பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கார் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத்த சுக லேசம் புத்திராதபி தனபாஜாம் பீதி நம்ம மாத்தி போட்டுக்கணும் சிஷியாதபி குருணாம் பீதிஹி சிஷ்யனை பார்த்தும் குருவுக்கும் பயமா இருக்கு எங்கயா நம்மளை கொள்ளணும் சொல்லலாமே சர்வத்ரைஷா விஹித்தா ரீத்தி உலகம் முழுக்க இதான்ப்பா நடந்துருக்குங்கிறார் இதில் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னு நீ சொல்லாத ஊருக்கு எல்லா வீ வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் இதுதான் கதை மனுஷனுக்கு அதில் தான் ஜாஸ்தி அபிப்பிராய அபிமானம் இருக்கு ஆக காமானு அணு எந்தி என்ன ஆகுறதுன்னா தேத்யோகோ வித்தத பாஷம் எந்தி அவர்கள் அந்த மிருத்யுவினுடைய விரிந்த வலையில் அகப்படுகிறார்கள் எனவே இவர்கள் பொருள்ோகம் மண் பெண் பொன் மூணுதான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதனால் அருணகிரிநாதர் பாடினார் மூவேடனை என்று ஒழிந்துடுமோ என்னைக்கு போறதோ இந்த ஆசைங்கிற மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதெல்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அது சமூகத்துக்கு இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யாருதுன்னா சுவாமிஜியோட தான் சொல்கிறது இது வந்து ட்ரஸ்டோடுது இதில் இருக்கலாம் அதெல்லாம் அதில் ட்ரஸ்டோடு நாளைக்கு சாமி போயிட்டால் இன்னொருத்தர் பார்த்தாணும் அதுக்கு போர்டு இருக்கு அது பொறுப்பு அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு இண்டிவிஜுவலாக பயம் இருக்குது தனக்குன்னு எதாவது ஒன்றுனா நாளைக்கு தலைவலிச்சா காய்ச்சினா யாருப்பா பண்ணுறதுன்னு பயமாக இருக்கு நமக்கு இன்ஸ்டிடியூஷன் வேறு இண்டிவிஜுவல் வேறு ஆஹ் நல்ல எதுக்கு சொல்கிறோம்னா வித்தத்தஸ்ய மிருத்யு மிருத்யு சப்தத்துக்கு இங்கே சங்கராச்சர அர்த்தம் சொல்கிறார் மிருத்யு அவித்யா காம கர்ம சமுதாயசிய அறியாமை ஆசை செயல் அதுக்கு பேர் தான் மிருத்யுவான் மிருத்யூன்னு சொன்னால் நம்ம என்னன்னு நினச்சிட்டு இருப்போம் யமன் நினச்சிட்டு இருப்போம் இங்கே அவர் சங்கராஜர் சொல்றார் ஆசை செயல் நம்ம பண்ணுற செயலுக்கு காரணம் என்ன ஆசை ஆசைக்கு காரணம் என்ன அறியாமை அறியாமை ஆசை செயல் எவ்வளோ இருக்குன்னா அறியாமையோட அளவு எவ்வளோ சொல்கிறது அறியாமையினுடைய அளவு இருளை இருள் மூடி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அறியாமை இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கிறதா அறியாமையினுடைய பெரிய ஆழம் அது சொல்லுவாங்க இருட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் வெளிச்சம் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு அறியாமை இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா அறியாமை இருக்குன்னு எனக்கு அஜ்யானம் இருக்குது ஒருத்தனை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கோவம் வருது அறிவு இல்லாமையாக இருக்குது அப்படிங்கிறான் ஆனால் அறிவு இருக்கா இல்லையான்னு நம்ம கேட்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா ஆத்மக்யானம் இருக்கா இல்லையா உன்ன பத்தின அறிவு உனக்கு இருக்கா இல்லையாண்ணா இல்லை அதுக்கு பேர் தானே அறியாமையின்னு பேர் ஆக அறியாமை அறியாமையின் விளைவாகிய ஆசை அந்த ஆசை சாதாரணமாக இருந்துட்டா பரவாயில்ல தர்மமான காமமாக இருந்தால் பரவாயில்லை அது தர்மத்தை மீறுற போது பேராசையாக மாறுகிறது ஆக அதுக்காக உழைக்கிறான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கடுமையாக உழைக்கிறான் காம கர்ம சமுதாயங்கிற மிருத்யு மிருத்யு சப்தத்துக்கு அர்த்தம் அவித்யா காம கர்ம சமுதாய அதாவது ஆசைப்படுறது வேலை பண்ணுறது ஆசைப்படுறது வேலை பண்ணுறது ஆசைப்படுறது வேலை பண்ணுறது பொருளை சேர்க்கறது மறுபடியும் ஆசை ஆர்ஜனம் ரக்ஷணம் இதிலேயே டைம் ஃபுல்லாக போயிடுது எந்தி கச்சந்தி வித்திய ரொம்ப வாஸ்டாக இருக்குது இந்த உலகத்தில் ஆசைப்படுறதுக்கு பொருளுக்கு பஞ்சமாக என்ன என்ன சொல்கிறாள் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும்னா அழகேசன்னா குபேரன் குபேரனுக்காக சமானமாக வ பணம் கூட அவனுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம்னால் தாங்கிக்க முடியிறதில்ல லாபத்தில் நஷ்டத்தை முடியல நஷ்டமோ நஷ்டம் இல்லை லாபத்தில் நஷ்டம் போன வருஷம் நூறு லட்ச ரூபாய் வந்துருக்கு ஒரு கோடி ரூபா வந்திருக்குன்னு வச்சுப்போம் இந்த வருஷம் தொண்ணூறு லட்சம் ரூபாய்தான் வந்திருக்கு இந்த வருஷம் நான் நூற்றி பத்து லட்சமாவது வரும்னு நினச்சேன் சே எப்படி துக்கப்படணும் அதுக்கு என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கிறான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் மீட்டிங்கை போட்டு கூட்டத்தை போட்டு இனிமேல் அடுத்த தடவை கண்டிப்பாக இப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நூற்றி இருபத்தஞ்சி லட்சம் வந்தாகணும்னா அடுத்த வருஷத்துக்கு அது வர்ற வரைக்கும் போராட்டம் அவன் அப்படியே ரேட் ரேஸில் ஓடுறான் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசுதீர உண்பதும் காலையிலேருந்து போய் கடை படாபடான்னு பட்டு கடைசியில் தூங்கினேன்னா சாப்பிட்டேன்னு தூங்கினேன்னு அடுத்து நான் காலமில் எழுந்த உடனே பழையபடியும் காமகா பிரவிற்த்தி பழையபடியும் டயர்டு தூங்கும் அப்புறம் என்னாச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுதான் போயிடுச்சு அவர் அங்கேருந்து என்னவோ சொல்கிறேன் அங்கே போன உடனே அங்கே மெடிடேட் பண்ணுங்கிறான் ஒரு ரூம் வச்சுட்டு மூச்சை வாங்கி வாங்கி விடுங்கிறான் வாங்கி வாங்கி விடுங்கிறேன் இல்லாட்டியும் அந்த ஹீலிங் இந்த ஹீலிங் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான் அதுவும் எதுக்கு மறுபடியும் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் அது காத்துனு நான் இன்னும் இப்படியே இங்கேயே இருந்துன்னு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படி சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்கு ஆ விஸ்தீர்ணசிய வியா விஸ் வியாபிச்சிருக்கு ஆசைப்படுறதுக்கு பொருளுக்கு பஞ்சமே கிடையாது எவ்வளவு ஆசைப்பட்டாலும் திருப்தி வரமாட்டேங்குது அதனால தான் அடிக்கடி இப்போ சொல்லுவாங்க திருப்தோ பவ திருப்தோ பவ திருப்தோ பவ எது கிடைச்சதோ அதில் திருப்தியாக இரு திருப்தியாக இரு திருப்தியாக மூணு தடவை சொல்லணும் இப்போ என்கிட்ட நீங்கள் தட்சிணா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் என்கிட்ட நீங்கள் தட்சிணை கொடுத்துட்டு நான் இப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோ நீங்கள் உடனே திருப்தோ பவ திருப்தோபவ திருப்தோ பவ அப்படின்னு நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியும் அது வேறு விஷயம் நம்ம சம்பிரதாயத்தில் எப்படி இருக்குது பிராமணனுக்கு தட்சிணை கொடுத்தவன்னே அவன்கிட்ட சொல்லணும் ஏன்னா பிராமணனுக்கு திருப்தி இல்லைன்னா அது அவனுக்கும் கெடுதல் மற்றவனுக்கும் கெடுதல் சாஸ்திரத்தில் எப்பவும் பிராமணன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு சந்தோஷமாக பிராமணன் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு தான் இஷ்டம் அதனால் திருப்தோபவ திருப்தோபவ கஷத்ரியன் சந்தோஷப்படக்கூடாதான் இன்னும் நல்லா செய்யணும்னு என்ன பண்ணுவான் அவன் இன்னும் இன்னும் பராது நம்ம மக்களுக்கு செஞ்சதெல்லாம் போகாது இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணுவான் க்ஷத்ரியன் ஆக அசந்துஷ்டோ த்விஜோ நிஷ்டஹா சந்துஷ்டோ க்ஷத்ரியோ நஷ்டஹா அப்படி ஸ்லோகமே இருக்கு ஆக சந்தோஷப்படாத பிராமணன் அழிந்து போவான் சந்தோஷப்படுகிற க்ஷத்ரியன் அழிந்து போவான் இது ஞாயம் வச்சுக்கோங்க விவகாரத்தில் திருப்திக்காக சொல்லியிருக்கேன் அதுக்காக தத்துவ விஷயத்தில் பார்த்தா எப்பவும் திருப்தியாக இருக்கணும் காரியம் பண்ணுற விஷயத்தில் அப்படிலாம் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணால் எல்லாம் தேங்கி போயிடும்பாங்க அதனால் எப்பவும் திருப்தி இல்லாமல் திருப்தி இல்லாத மாதிரி கண் காமிச்சுக்கவா செய்யணும்பாங்க அது மேனேஜ்மெண்ட் தியரி நீ வந்து திருப்தி அடைஞ்சுட்டேன்னு சொன்னால் அங்கே தங்கிருவே அது தேங்கி போயிடும் அப்புறம் ப்ரோக்ரெஸே இருக்காது அப்படி சொல்லுவாங்க அது கரெக்டு தானே நியாயம் இல்லாட்டியும் அப்படியே சோ உட்காந்துருவான் போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டான்னா அப்புறம் வளர்ச்சியே இருக்காது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அது வேற தியரி இங்கே வேதாந்தம் படிக்கிறோம் ஜாக்கிரதையாக இருக்கணும் விததசிய பாஷம் எந்தி அந்த அறியாமை ஆசை செயல் என்பது பறந்து விரிந்து இருக்கிறது அறியாமல் ஒன்று தான் ஆசைக்குரிய பொருள்கள் ஏராளம் அதற்கான செயல்களும் ஏராளம் ஆக காமபகுத்வம் அப்புறம் கர்ம பகுத்துவம் பொருள்களும் பகுத்துவம் நிறைய இருக்குது ஆசைகளுக்கும் பொருள் ஆசைப்படுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது வேலை செய்கிறதுக்கும் நிறைய இருக்குது அளவில்லாமல் போயிட்டு இருக்கும் அதில் மாட்டிக்கிறாங்கிறார் வர வெளியில் வர முடியறது இல்லைங்கிறார் ஆக வித்தத்திய சர்வத்தகா வியாப்தசிய பாசம் பத்திய அதாவது மறுபடியும் மறுபடியும் உடம்பு இந்த ஆசை இருக்கிறதுனால என்ன பண்ணுறது இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கு எல்லா ஆசையோடய செத்து போயிட்டான்னு இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் எட்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தியந்தே கலேவரம் தம்த கவுந்தேய சதா தத் பாவபாவிதா நீ எதை நினைச்சு கொண்டு இறக்குறையோ அதையே நீ அடுத்த பிறவியில் அடையிற ஆகையினால் என்ன நினச்சிக்கோங்கிற தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர ஆஹ தேத்தியோகோ விதத்தசிய பாஷம் எந்தி இப்போ இந்த ரெண்டு லைனையும் திரும்ப படித்து பாருங்க புரியும் அதாவது பக்குவமற்றவர்கள் புறநோக்குடையவர்களாய் புலநின்பொருள்களின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஓயாது அதற்காகவே உழைக்கின்றார்கள் எனவே அவர்கள் அறியாமை ஆசை செயல் என்கின்ற பரந்த வலையில் கட்டுண்கிறார்கள் பாசம் எந்தினா கட்டுண்கிறார்கள் சங்கராச்சார சொல்றார் தேக இந்திரியாதி சம்யோக வியோக லக்ஷணம் பாசம் அனவரதம் ஜென்ம மரண ஜரா ரோகாதி அநேக அனர்த்தவிராத்தம் பிரதிபத்தியத்தே இத்தியர்த்தா மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுக்கிறானா இந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுத்து அந்த உடம்போட சேர்ந்து அப்புறம் அந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு சம்யோக வியோகம் அது வள்ளுவர் சொன்னார் இல்லையா ஒரு கருதுப கோடியுமல்ல பலன்னா என்ன அர்த்தம் இந்த குரலை பாருங்கள் என்ன அழகான குரல் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் நிலையாமை அதிகாரத்தில் சொல்கிறார் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் நம்ம என்ன வாழ்ந்துன்றிருக்கோங்கிறதே ஞாபகம் இருக்காதான் எதுக்காக பிறந்தோம் ஏன் வாழ்கிறோங்கிறதே தெரியாமல் ஒரு பொழுதும் வாழ்வது உம் உண்மை தொகை வேறு ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கொஞ்சமாவது ஒரு டைம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்கோம் யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிறார் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களோ ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோட்டியும் அல்ல பல கோடிக்க கோடியுமில்ல அதுக்கும் மேலே என்னெல்லாமோ யோசிச்சுட்டே இருக்கானேங்கிறார் அல்ல வாழ்க்கை நிலையற்றதுங்கிறது புரிஞ்சுக்கலைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் இந்த வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஏன் இவ்வளவு பேராசைப்படுகிறான் நில்லாதனவற்றை நிலையினை என்று உணர்கின்ற புல்லறிவை உடையவனாக இருக்கிறான் இந்த புல்லறிவுங்க தான் சங்கராச்சார அல்பப் பிரஜாகான்னார் சங்கராச்சார அல்பப் பிரஜியாகனு சொன்னது புல்லறிவு தமிழில் அல்ப புத்தி ஆகவே அவர்கள் வித்தசிய பாஷம் எந்தி அதில் கட்டுண்கிறார்கள் ஆகையினால் அத அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ முதல் மந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அத்த அதற்கு மாறாக தஸ்மாத்துங்கிற சங்கராஜர் அத தஸ்மாத்து எனவே இப்போ அதங்கிற சொல்லுக்கு பொருள் எனவே இப்படியே பின்னால் ஓடுறதுக்காக நாம் புறக்கலை ஏதோ இந்த உடம்பை காப்பாற்றணும் இந்த உடம்பை காப்பாத்திரத்துக்கு ஒரு ஷெல்டர் வேணும் இந்த உடம்பை காப்பாத்திரத்துக்கு கொஞ்சம் துணி வேணும் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் ஒரு ஏதாவது வியாதி வந்தால் அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு அளவு எங்கே இருக்குது ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணிக்க வேண்டியதாக மெடி கிளைம் அந்த கிளைம் இது அது இன்சூரன்ஸு ஏகப்பட்ட இன்சூரன்ஸை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தவன் வாங்குறதுக்கு படாத பாடு பண்ணிருவான் நம்ம போனதுக்கப்புறமா இன்னொருத்தனை நிம்மதியாக வைக்கப்படுறதில்ல அவன் உழைச்சு வாங்கிட்டு போகிறான் என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறான் இன்செக் எல்லாேருக்கும் இந்த பாதுகாப்பின்மைங்கிற உணர்வு அவ்வளோ பலமாக இருக்குது இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி பகவான் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்கானா அவர் காப்பாற்றுவாருங்கிறதும் இருக்கணும் அதே சமயம் நம்மளும் செஞ்சு வைக்கணும் பரவாயில்ல அது செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கேன் எவ்வளோ பண்ணினாலும் இருக்குது இன்னும் போக போக இன்னும் விலைவாசி ஏறிண்டே போகிறது தோணும் இல்லையா விலவாசி ஏறிண்ட இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ இப்படி இருக்கும் நம்ம இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இரு கழித்து இருக்க போகிற ஒரு பிரமையில் அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்பவே இருக்கு எழுபத்தஞ்சு அதில் யோசிக்கிறாரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி அதுக்கும் பண்ணி வச்சு இதுக்கெல்லாம் ஒரு சேஃப் சைடு பண்ணி வைக்கிறோம் நம்ம பரவாயில்ல ஆனால் இதை பண்ணிட்டு பண்ணாலும் பரவாயில்லை ஆனால் அது மனசில் வந்து மனிதனுக்கு பகவான் என்ன தான் யோகக்ஷேமம் மகாமியகம் சொன்னாலும் அது என்ன இருந்தாலும் உள்ளூர எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது மனிதனுக்கு வந்து அந்த அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங் அது எத்தனை என்ன எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் மகந்தை தான் எழளவும் மாறவில்லை தாய்மான் அவர் பாடுறார் யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது ஈகையொடு தவ விரதம் ஜென்மத்தும் அறிகிறேன் எல்லாம் பண்ணிவிட்டு சொல்கிறார் அவர் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் வரமாட்டேங்கிறது பார்ப்போம் அத்த எனவே தேர் ஃபோர் தீராகா திரும்பவும் சொல்கிறார் கஷ்டித் தீரஹான் தீரஹா ஏகவச்சனம் இங்கே பகு வச்சனத்தில் போடுறார் தீரர்கள் ஒரு சிலர்ன்னு அர்த்தம் ஒரு சிலர் இப்போ இந்த கிளாஸில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் நான் நான் எடுத்துக்க வேண்டிதான் தீராகா அதாவது புத்தியை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் அறிவை பாதுகாக்கின்றவர்கள் தீராகா துவம் அமிர்தத்துவம் விதித்வா இக இகன இவ்வுலகில் இக இவ்வுலகில் சம்சாரே அது வேறு விதமாகவும் போடுறார் சங்கராச்சாரியர் புரிஞ்சுக்கணும் ஆக இந்த வித்தத்தசிய பாசம் ஏந்தி முடிச்சுட்டேன் மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்புக்கு ஆளாக ஆளாகிறார்கள் பிறவி பெருங்கடலில் மூழ்குகிறார்கள் மீண்டும் மீண்டும் மூழ்கி எழுகிறார்கள் இறைவனடி சேருவது இல்லை அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும் எனவே தீராகா தீரர்கள் அமிர்தத்துவம் விதித்வா அமிர்தத்வம் அமிர்தத்துவங்கிறதுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் பிரத்யகாத்மஸ்வரூப அவஸ்தான லக்ஷணம் அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுதல் அப்படி தமிழில் அப்படிதான் சொல்லணும் வேறு வழி இல்லை ஆத்ம பிரத்யகாத்மஸ்வரூப அவஸ்தான லக்ஷணம் அஹா ஸ்வாத்மனி அவஸ்தானமேவகி அமிர்தத்வம் தைத்திரிய பாஷியத்தில் சொல்றார் அவதாரிக்கையில் ஸ்வாத்மனி அவஸ்தானமேவகி அமிர்தத்வம் மரணமின்மை என்பது என்ன தன்னை புரிந்து கொண்டு தனக்கு மரணம் இல்லை என்று புரிந்து கொள்வதே அமிர்தத் துவங்கிறர் சுவாத்மனி அவஸ்தானம் நான் புத்தியில இல்லை நான் மனசுல இல்லை நான் உடம்புல இல்லை விஷயத்திலையும் இல்லை உறவுகளையும் இல்லை இறைவனிடத்திலையும் இல்லை ஏன்னா நானே இறைவன் இறைவனே நான் நான் இறைவனிடத்திலும் இல்லை நான் இறைவனிடத்தில் இருக்கிறேன் துவைத பக்தி தப்பு இல்லை ஆனால் இறைவனுக்கும் எனக்கும் உண்மையில் வேற்றுமை இல்லை சுவாத்மனி அவஸ்தானம் வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காடு டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிப்பெண்டன்ஸ் அதாவது ஆனந்தத்துக்காக உலகத்தை சார்ந்திருப்பது இன்பத்தின் பொருட்டு உலகத்தை சார்ந்திருப்பது இன்பத்தின் பொருட்டு இறைவனை சார்ந்திருப்பது இன்பத்தின் பொருட்டு தன்னையே சார்ந்திருப்பது நான் என்ன நானே ஆனந்தம் ஆனந்தமே நான் ஆண்டவனுக்கும் எனக்கும் வேற்றுமை கிடையாது அது புரிஞ்சுக்கணும் ஆஹா அமிர்தத்வம் எப்படிப்பட்ட அமிர்தத்வம் த்ருவம் அமிர்தத்வம் தேவர்களுடைய அமிர்தத்வம் அத்ருவ அமிர்தத்வம் தேவர்களுடைய அமிர்தத்தன்மைங்கிறது சாகாத தன்மை கொஞ்சம் நம்மளை விட முப்பத்தஞ்சாயிரம் வருஷமோ லட்சம் வருஷமோ இருப்பானாக இருக்கும் இந்திரன் இருந்துட்டு போட்டுமே ஞானம் இல்லாமல் எத்தனை வருஷம் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம் ஞானத்தோட ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் போரும் ஆக ஞானம் இல்லாமல் லட்ச வருஷம் இருந்தால் என்ன கோட்டி வருஷம் இருந்தால் என்ன பிரயோஜனம் ஆக இல்லை அந்த அமிர்தத்வம் வந்து அனித்திய அமிர்தத்வம் இது ஆபேஷிக அமிர்தத்வம்னு பேர் ரிலேட்டிவ்லி அமிர்தத் நம்மளை காட்டிலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கிடையாது கிடையாது முதுமை கிடையாது தேவர்களுக்கு ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம இது இப்படி இருக்குது ஆனால் ஆத்மாவனுடைய நேச்சரோ அது வந்து என்னது நிராமையகா அஜரகா அமிர்தகா அபயஹா இப்படித்தானே ஆத்மாவுக்கு லட்சணங்கள் சொல்லப்படுகின்றன ஆக திருவம் அமிர்தத்வம் விதித்துவா விதித்வான் அறிந்து புரிஞ்சுக்கணும் பிரத்யகாத்ம ஸ்வரூப அவஸ்தான லட்சணம் இது என்னதுன்னா எந்த செயலா ஆசையால் இது வளரும் ஆசையாலோ செயலாலோ இது வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை மற்றதுலாம் வளர்ச்சி தேய்வு இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார தேய்வு அன்பு வளர்கிறது அன்பு தேய்கிறது எல்லாத்துலேயுமே வளர்ச்சி தேய்வு இருக்குது இது தேய்தலும் இல்லை வளர்தலும் இல்லை பிறத்தலும் இல்லை இரத்தலும் இல்லை அது நம்முடைய ஸ்வரூபம் ஆக அமிர்தத்வம் விதித்துவா புரிஞ்சுக்கணும் ஆச்சாரிய சாஸ்திர உபதேசம் மூலமாக தெரிந்து கொண்டு நடத்தும் தானாக புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு பிரார்த்தயந்தே அத்ருவேஷுனா நிலையற்ற பொருள்களை பிரார்த்திப்பதில்லை நல்ல பதம் பிரார்த்தையந்தேன்னா ந பிரார்த்தையந்தேன்னா பிரார்த்திப்பதில்லை விரும்புவதில்லை கேட்பதில்லை ஈகன்னா என்ன இந்த உலக வாழ்க்கையில் நிலையற்ற எதையும் கேட்பதில்லை பிரார்த்திப்பதில்லை ஏன்னா கேட்குறதுக்கு ஒன்று கேட்கலாம் மோட்சத்தை கொடுன்னு வேணால் கேட்கலாம் மோட்சமும் கிடைச்ச பிறகு என்ன கேட்குறது பணத்தை கொடு கேட்கலாம் பதவியை கொடு கேட்கலாம் புகழை கொடு கேட்கலாம் அன்பை கொடுன்னு கேட்கலாம் எதவனாலும் கொடுக்குறேன் மன தூய்மையை கொடுன்னு கேட்கலாம் மன ஒருமுகப்பாட்டை கொடுன்னு கேட்கலாம் ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம் முக்தியை கொடுன்னு கேட்கலாம் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் என்னத்தை கேட்குறது ஒன்றத்தையும் கேட்குறது இல்லை ஆனால் இதை தெரிந்து கொண்ட பிறகு அவன் இந்த நிலையற்ற வாழ்க்கையில் ஏதாவது கோடி ரூபா வந்ததுக்கப்புறம் அஞ்சு பைசாக்கா அலைவானா என்ன அலைய மாட்டேன் அது மாதிரி இந்த ஆனந்தம் கிடைச்சதுக்கு பிறகு இதெல்லாம் அவன் கேரே பண்ணுறதில்லன்னு அர்த்தம் பொங்கி ததும்பி பூரணமாய் எனது விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்டவெளி நன்னி துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் என மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார் சாஸ்திரம் குரு மறை நீதி எம் ஆதி குரு நிகழ்த்தினான் தோழி நீ ஞானத்தோடு இருந்தியானா ஆனந்தத்தை நீ புரிஞ்சுக்கலாம் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ இல்லேன்னு சொல்கிறதா இருக்குன்னு சொல்கிறதா உனக்கு ஆனந்தம் வேண்டின் உனக்கு ஆனந்தம் வேணும்னா சற்றே அறிவாகி நின்றால் தெரியும் கொஞ்சம் வேதாந்தத்தை படித்து அந்த வஸ்துவை புரிஞ்சு கொண்டு அதில் நின்றால் தெரியும் எனவே மறை நீதி இதுதான் உபனிஷத் சொல்லியிருக்கு எம் ஆதி எங்கள் குருநாதன் இதை சொல்லிக் கொடுத்தார் முடிஞ்சது ஆனந்த கழிப்பு கடைசி பாட்டுது தாய்மான அஹ பிரத்யகாத்மஸ்வரூப அவஸ்தான லக்ஷணம் ந கர்மணா வர்த்தத்தே நோக்கனியான் ந கர்மணா வர்த்தே நோக்கனியான் தஸ் செய்யவாத்மா தஸ்வாத் பதவி தைவாத்மா பதவித்தம் விதித்வா ந கர்மணா லிபியத்தை பாபகேன என்று வேதம் சொல்கிறது இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து புண்ணிய பாபத்தை கடக்கிறான் ஆஹ இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதில்லை அனித்யேஷு நிர்தாரிய அனர்த்த பிராயே இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையில் இந்த என்ன புற புல நின்பொருள்கள் ஏதோ உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தான் தேவையே தவிர இது தேவையில்லைன்னு விட்டுடுகிறார் அவ்வளோதான் சங்கராச்சாரியா சொன்னார் பித்திர புத்திர வித்த லோகேஷனாபியா யுத்திஷ்டம் தேவை இத்த அபிப்பிராயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார் சிலாம் இதை தெரிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு வந்து புத்திர வித்த சொன்னேன் இல்லையா பற்று வைப்பதெல்லாம் பற்று விடுவதற்குத்தான் விட்டுடுறார் புத்திர மகன் வித்தம் செல்வம் லோகம்னா இடம் இதிலேருந்து அவன் விலகிடுறான் புத்திர ஈஷனாயாச்ச வித்த ஈஷனாயாச்ச லோக ஈஷனாயாச்சு அத்த பிராமணாக பிக்ஷாச்சரியம் சரந்தி என்று பிருகதாரண் கோபனிஷர் சொல்கிறது இந்த அதாவது இதெல்லாம் பண்ணுறாங்க முதல்ல கிரகஸ்தாசிரமத்தில் போய் குழந்தைகளை பெற்று புண்ணிய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சோடனே திருவள்ளுவரே அப்படித்தானே போட்டிருக்கார் இல்லறவியல் முடிஞ்சு துறவரவியலை தொடங்கி விடுறார் இருபது குரலில் இல்லறத்தை சொன்னவர் துறவரத்துக்கு தயார்படுத்திடுறாரு அப்புறம் ஒழுக்கத்தை சொல்லி நிலையாமையை சொல்லி துறவச் சொல்லி வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல அப்புறம் மெய் உணர்ந்து அவா இருக்க சர்வான் காமான் பிரஜஹாதி பகவானும் கீதையில் சொன்னார் ஆத்மன்னேவ ஆத்மனா तुष्टः சன் சர்வான் காமான் பிரஜாத்தி ஸ்தித பிரஜலக்ஷணம் முதல் ஸ்லோகம் ஞாபகம் உச்சு அது இதையும் கனெக்ட் பண்ணி பாருமா புரியும் பிரஜாத்தி यदा காமான் சர்வான் पार्थ மனோகதான் ஆத்மன்னேவா ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜஸ்ததோச்சியே இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுகிறீர்கள் இந்த உலகத்தை நோக்கிப் போகாதே உன்னை நோக்கி போ உன்னுடைய எண்ணங்கள் உனது உண்மை ஸ்வரூபத்தை பற்றிய அறிவாகவே இருக்கட்டும் நீ புற விஷயங்களை பற்றி எண்ணாதே அந்த விஷயத்தை பற்றிய அறிவுக்கு முக்கியத்துவம் தராதே அதுதான் பாடம் ஆத்மஜானந்தான் முக்கியம் ஆத்ம ஜியானந்தான் கொடுக்கும் ஆத்மாவை பிரம்மமாக தெரிஞ்சுக்கணும் ஜீவாத்மாவை பரமாத்மாவாக தெரிஞ்சுக்கிறதுனால தான் மோக்ஷம் ஜீவாத்மாவை ஜீவாத்மாவாக தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சம் இல்லை ஜீவாத்மாவை பரமாத்மாவாக தெரிஞ்சுக்கிறதுனால தான் மோக்ஷம் ஜீவாத்மா பரமாத்மாவை பூஜை பண்றதுனால மோட்சம் இல்லை ஜீவாத்மா பரமாத்மாவை பூஜை பண்ணி பிறகு பரமாத்மாவாகவே தெரிஞ்சுக்கணும் தன்னை அதாவது கடையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம் பூஜையிலே கிரமங்கள்லாம் இருக்கு நம்ம நெஞ்சில புஷ்பத்தை வச்சு இந்த சரீரத்தில் எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யந்தான் இந்த எடுத்து எழுந்தருளை பண்ணுறது அங்கே இருக்கிறது வெறும் ஜட் எல்லாம் கல் லிங்கம் சிவலிங்கமாக இருக்கட்டும் எதாக இருக்குது அதெல்லாம் ஒரே ஜட அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் என் ஹிருதயத்துலேருந்து அதுக்கு வந்து சக்தி கொடுக்குறேன் எனக்கு வந்து என்னையே நான் பூஜை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது பூஜை பண்ண முடியாது அது ப்ராக்டிக்கலாக முடியாது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் என் ஹயத்தில் இருக்கிற பகவானே நான் எழுந்தருளை பண்ணுறேன் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் நான் எழுந்தருளை பண்ணுறேன் அப்புறம் அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் உள்ள வச்சு விட்றேன் அதுக்கு ஒரு முத்ரை வேறு இருக்குது அந்த முத்ரையை காமித்து அங்கே இருக்கிற பகவானை திரும்பவும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்போ யாரை பூஜை பண்ணினேன் நான் பூஜை பண்ணுறன் பூஜகன் பூஜ்யன் பூஜை பூஜை செய்கிறவன் பூஜ்யன் பூஜிக்கப்படுபவன் பூஜக்கா பூஜ்யகா பூஜா திரவியாணி பூஜைக்கு திரவியங்கள்லாம் வச்சுருக்கேன் பூஜைக்கனாக நான் இருக்கேன் பூஜ்ஜியனாக பகவான் இருக்கார் பூஜிக்க தகுந்தவராக பகவான் இருக்கார் கடைசியில் என்ன நடக்கிறதுன்னா பகவானை எனக்கு உள்ளே வச்சு எங்கிட்டருந்தே வெளியில் எனக்கே வச்சுக்கிட்டேன் சில பேர் அந்த லிங்கத்தை சிவலிங்கத்தை கழுத்துலேயே கட்டி போட்டுக்கிறாங்க வீர செய்வர்கள்னா லிங்காயத்து நிஜமாகவே அந்த லிங்கம் அது வந்து என்ன அது வந்து ஒரு பாவனை அதெல்லாம் நம்ம அதெல்லாம் இருக்கணும் அந்த ரிச்சுவல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் வாஸ்தவமாக என்ன அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆத்மாவே தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தெள்ள தெளிந்தார்க்கு அது கண்டிஷன் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்போ அது புரிஞ்சுக்கிறதுக்காக இதை பண்ணுறது அது புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் வயசான காலத்தில் லிங்கத்தையாக போட்டுருக்க முடியும் வயசான காலத்தில் எல்லாமே பாரமாயிடும் அது இருக்கிறதுக்கு ஒரு காலத்தில் அது போட்டுப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் சந்யாசம் பண்ண வேண்டிதான் இந்த தேகத்தையே சந்யாசம் பண்ணுற போது இதுக்குள்ளே இந்த இந்த தோகத்துக்கு போட்டுருக்கிற ஆபரணங்களை சன்னியாசம் பண்ணுறது சகாதாரண விஷயம் அல்ல அப்படி சொல்லணும் சரி அடுத்த மந்திரம் படிக்கிறோம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஆத்மாவோடய ஸ்வரூபம் என்ன சுவாமி என்ன சொன்னீங்கன்னாலும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா அது என்ன தான் அதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னா உபநிஷத்து அழகாக சொல்லிக் கொடுக்குறது ஆத்ம அதிகம இந்த நான் நான்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஆத்ம சைத்தன்யத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது அதுக்கு வழி சொல்லுங்க இப்போ இது வேண்டான்னு சொல்லியாச்சு பகவான் இந்திரியங்களை வெளியில் போகிற மாதிரியே படைச்சுட்டார் அதனால எல்லாரும் கஷ்டப்படுறான் யாரோ ஒருத்தந்தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறான் அவன் மோட்சத்தை அடைகிறான் யார் இதுக்கு முயற்சி பண்ணலையோ அவர்கள் பக்குவமற்றவர்கள் ஆனால் பக்குவமுடையவர்கள் இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த உலகியல் விஷயங்களை பிரார்த்திப்பதில்லை அப்படி சொல்லிவிட்டார் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன வழி மூணாவது மந்திரம் ம் ரதான் ஸ்ப்பை விஜாதிமற்ற பரிசிஷ் எவ்வளவு ரம் மைனிஷிய ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லி கொடுக்குறது இந்த மந்திரத்தை படிக்கிறபோது நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கணும் பதினஞ்சாவது மந்திரம் இதுக்கு முதல் வள்ளி அசப்தம் அஸ்பிருஷம் அரூபம் அவம் ததாரசம் நித்தியமகந்தவச்சயத்து அநாத்தியனந்தம் மகத்பரம் த்ருவம் நிச்சாயத்தன் மிருத்திமுகாத் பிரமுச்சியத்தே மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கோ அந்தளவுக்கு நிஷ்ட கூடும் கீதையாக இருக்கட்டும் இதுவாக நமக்கு அந்த நிலையான அறிவு ஏற்படும் வேறு எதுலேயும் மனசு செல்லாது இந்த மந்திரம் சொல்கிறது வ விஜானாதி ஏன ரூபம் ரசம் கந்தம் சிம்பிள் தான் ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷாக மைதுனான் விஜாநாதி ஏன விஜானாதி ஏதேன விஜானாதி அதாவது இந்திரியங்களை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசுகிறார் திரும்ப திரும்ப இந்திரிய விஷயங்களை வச்சு தான் பேசுகிறார் இந்த சூக்மசரீரத்துக்கு லிங்க சரீரம்னு ஒரு பேர் சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் சூக்மசரீரத்துக்கு லிங்க சரீரம் லிங்கம்னா குளுன்னு அர்த்தம் லிங்கம் அப்படின்னா குளு அனுமான லிங்கம் உதாரணத்துக்கு இப்போ இங்கேருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தோம்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கேயோ ஒரு புகை வருதுன்னு வச்சுக்கோங்க அங்கே புகை வர்றச்ச நான் வந்து சொல்கிறேன் அங்கே நெருப்பு இருக்குதுன்னு நெருப்பு நான் கண்ணால் பார்க்கலை புகை மாத்திரம்தான் கண்ணால் பார்க்குறேன் நெருப்பு வந்து அங்கே இருக்குங்கிற எனக்கு அறிவுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா புகைதான் அடையாளம் புகைதான் குளு அதில் வந்து என்ன சொல்லுவோம் புகை வந்து லிங்கம்போம் நெருப்புக்கு லிங்கம் புகை அப்படின் நெருப்பை பற்றிய அறிவுக்கு நெருப்பை பார்க்காமலேயே நெருப்பை பற்றிய அறிவை நான் பெறுவதற்கு புகை அங்கே தென்படுவது தான் காரணம் கண்ணுக்கு புகை தென்படுகிறது கண்ணுக்கு நெருப்பு தென்படவில்லை ஆனால் புகையை வைத்து நெருப்பு இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஏற்கனவே நெருப்பையும் புகையும் நான் அனுபவித்திருப்பதால் அப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த கேனோபநிஷத்தில் இது கேட்கப்பட்டிருக்கு எதனால் தூண்டப்பட்டு மனம் சிந்திக்கிறது மனம் சிந்திப்பது எதனால் கேள்வி சாதாரண கேள்வியான் மனம் சிந்திப்பது எதனால் கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா அப்புறம் கேன பிராண பிரை பிரதம பிரைத்தி யுக்தகா எதனால் மூச்சுக்காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது எதனால் இந்த சொற்கள் சொல்லப்படுகின்றன பேச்சு நிகழ்கிறது கண்ணையும் காதையும் எந்த தத்துவம் உள்ளே இருந்து கொண்டு இயக்குகிறது சக்ஷுஸ்ரோத்திரம் கவுதேவோயுனக்தி அதே தான் இங்கே வேற விதமாக சொல்றார் தனால் நிறமும் சுவையும் மனமும் சொற்களும் ஒலிகளும் ஊரும் அப்புறம் புல நின்ப அனுபவமும் அறியப்படுகிறதோ இந்திரியங்களை கொண்டு அறிகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே எவன் இதெல்லாம் அறிகிறானோ ஒருத்தன் தானே அறிகிறான் எனக்குத்தான் தெரியுது நிறத்தப்பத்தின அறிவு ஒருத்தனுக்கு தான் இருக்குது நிறத்தை அறியறதுக்கு கண்ணு கருவியாக இருக்கலாம் ஆனால் நிறத்தை அறிகிறவன் நான் ஒருத்தந்தான் உள்ளே இருக்கேன் நிறத்தை அறிபவன் நான் ஒருத்தன் தான் மனசு ஒன்று தான் அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் இந்திரியானாம் மனஷாஸ்மி மனஷ்டாணி இந்திரியாணி இந்திரியங்களில் மனசு தான் எல்லா இந்திரியங்களோட சம்பந்தம் வச்சுருக்கு ஆனால் அந்த மனசும் ஜடம் ஆகையினால மனசில் இருக்கிற நிழல் உணர்வு அதை வச்சு நிஜ உணர்வை புரிஞ்சுக்கணும் நிழல் உணர்வை கொண்டு நிஜ உணர்வை புரிஞ்சுக்கணும் நிழல் உணர்வுக்கு பேர் அது அப்போயே எடுத்து சொன்னேன் அவட்சேதவாதம்னு சொன்னேன் இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மாதிரின்னு சொன்னேன் அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு இந்த உணர்வு தான் நிறத்தை உணர்கிறது சுவையை உணர்கிறது மனத்தை உணர்கிறது ஒலிகளை உணர்கிறது ஊறுகளை உணர்கிறது இன்பத்தை உணர்கிறது ஆக இவற்றையெல்லாம் உணர்கிறது ஏத்தேன விஜாநாதி இதனால் என்றோ அறிகிறான் எதனால ஆத்மனா ஏவன் போட்டுக்கணும் ஆத்மாவினால்தான் உணர்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆஹா ஆத்மா இல்லாம எந்த அனுபவமும் இல்லை நான்கிறது தத்துவம் இல்லாம உணர்வுங்கிற தத்துவம் இல்லாமல் உணர்ச்சிகள் இல்லை உணர்வு என்னும் தத்துவம் இல்லாமல் உணர்ச்சிகள் இல்லை உணர்வே நான் நான் உணர்ச்சிகள் அல்ல ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லாமா ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஐ ஆம் நாட் ஃபீலிங்ஸ் எனக்கு ஃபீலிங் இருக்குது ஆனால் நான் ஃபீலிங் இல்லை அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம் வேற வழியே கிடையாது இதுக்கு தெரியாதது என்ன இருக்குன்னு கேட்கிறார் கிமற்ற பரிசிஷ்யத்தை இந்த ஆத்மாவுக்கு தெரிந்து கொள்ள முடியாதது என்ன இருக்கிறது அத்த அஸ்மின் விஷய கிம் பரிசிஷ்யத்தை எதுதான் இது தெரிஞ்சுக்காது அது அதான் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி கடந்ததையும் அறிவேன் நிகழ்ந்ததையும் அறிவேன் வரப்போவதையும் அறிவேன் வேதாகம் சமதித்தானி வர்த்தமான நிச்சார்ஜுன சங்கராச்சாரம் இங்கே அதை சொல்கிறார் காலத்திரயம் காலத்ரயம் விஜானாதி அதாவது அதனுடைய விசேஷ தெரியாட்டாலும் பரவாயில்ல கடந்ததையும் நமக்கும் தெரியும் இல்லையா இதெல்லாம் நடந்தது நடக்க போகிறது எதையும் தெரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கு ஆனால் தெரிஞ்சுன்னு ஒன்று பிரயோஜனம் இல்லை சக்தி இருக்குது ஆனால் தெரிஞ்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நமக்கு சம்சாரம் விருத்தி ஆகிறதே தவிர ஒன்றும் மோட்சம் ஒன்றும் கிடைக்கிறது ஆக இல்லை அத்த கிம் பரிசிஷ்யதுன்னா ஆத்மா அனைத்தையும் அறிகிறது அனைத்தையும் அறிகிறதுன்னு அர்த்தம் கிமற்ற பரிசிஷ்யதே இஸ்இக்குவல் டு சர்வஜா எல்லாம் அறியக்கூடியது எல்லாவற்றையும் அறிகிறது ஆக இந்திரிய விஷயங்களை அறிகிறது உணர்ச்சிகளை அறிகிறது தன்னுடைய அன்பை அறிகிறது தன்னுடைய வெறுப்பை அறிகிறது விருப்பை அறிகிறது எனக்கு விருப்பு இருக்குது தெரிகிறது எனக்கு வெறுப்பு இருக்குது தெரிகிறது எனக்கு பொறாமை இருக்குதுன்னு தெரிகிறது எனக்கு பாராட்ட குணம் இருக்குதுன்னு தெரிகிறது எல்லாத்தையும் நான் அறிகிறேன் அதுதான் கிருஷ்ணர் பகவானுக்கு சொன்ன லக்ஷணமெல்லாம் ஆத்மாவுக்கும் பொருந்தும் வேதாகம் சமத்தீத்தானி வர்த்தமானா சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம்து வேதன கஷ்டன கடந்ததையும் அறிவேன் வரப்போவதையும் அறிவேன் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் அறிவேன் ஆனால் என்னை அறிபவன் ஒருவனும் இல்லை என்ன வந்து மனசு அறியுமா உணர்ச்சிகளை அறிகின்றேன் என்ன வந்து மனம் மனதை நான் அறிகிறேன் மனம் என்னை அறியாது மனம் என்னை அறியாது அறிய வேண்டிய அவசியம் இல்லை இப்படி புரிஞ்சுட்டு மனசோடு நம்மளை சேர்த்துக்கப்படாது நமக்கு வந்து நம் உடம்பே நான் பங்களாவே நான் காரே நான் மனைவியே நான் குழந்தையே நான் அவ்வளோ தூரம் வியாபிச்சிருக்கு ஆசிரமமே நான் அப்படின்னா முடியுமான் இந்த உடம்பே நான் இல்லை அப்படி இருக்கிற போது எப்படி வியாபிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் நான் அப்படி அப்படி சொன்னால் எல்லாம் நான் சொல்லணும் இந்த பிரபஞ்சமே நான் அகமேவ சர்வ பிரபஞ்சா மையேவ சகலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டம் அப்படி சொல்லிட்டா பரவாயில்லை ஆனால் நம்ம ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டுருக்கோம் இதெல்லாம் எண்ணுது அதெல்லாம் உண்ணுது அதெல்லாம் அவனுது இது மூத்த பையனுக்கு இது ரெண்டாவது பையனுக்கு மூணாவது குழந்தைக்கு இது குழந்தைக்கு புற பொற பேர குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அப்படி தனித்தனியாக வைக்கிறோம் இந்த உபனிஷத்து வந்து பேர பையனுக்கு இந்த உபனிஷத்து இந்த குழந்தைக்கு இது விஷ்ணு சாஸ்திரநாம இதுக்குன்னு நான் சொல்லி வைப்போம் யார் எடுக்க போகிறா அது அப்படியே வீணாக போகும் அப்படி அந்த மாதிரி சாஸ்திரத்தை பிரித்து கொடுக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கிற ரேரஸ்ட் புக்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுப்போமா என்ன அவங்க யாராவது அதுக்கு விரும்புவாங்களா என்ன உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்கோ இல்லாட்டி பழைய புஸ்தக கடையில் போடுங்க எங்களுக்கு மற்ற ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம் ஆசிரமத்துக்கு நீங்கள் போங்கோ வெறுங்கையோடு போய்க்கும் அத்த கிம் பரிசிஷத்து இந்த மந்திரத்தில் ஏதத்வை தத்துனா சங்கராச்சாரிய உன்னால் கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுவே பதில் அப்படிங்கிறார் நச்சிக்கே ஓ நச்சிக்கேத நீ கேட்டையே இறந்து போன பிறகு ஒருத்தன் இருக்கான் இல்லைன்னு கேட்டையே அவன்தான் இருக்கான் அவனை தவிர எதுவும் இல்லை அவன்தான் இத்தனையுமா காட்சி அடிக்கிறான் மாயினால் அவனை சார்ந்திருக்கிற மாயா சக்தி அவனை இத்தனை விதமாக காட்டுறது ஒரே பொருளை இத்தனை விதமாக காட்டுறது உயிரோடு இருக்கிற உடம்பாகவும் செத்த பிணமாகவும் அந்த மாயதாம் காட்டுறது அறிவாளியாகவும் அஜானியாகவும் அந்த மாயதாம் காட்டுறது ஒரே வஸ்துவை தொடர்ந்து பார்ப்போம் ஓம் சகநாபவது சகனௌன்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினா அவ விஷாவகை ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி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 ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி